வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல விலைமதிக்க முடியாத ஒரு பொருள் என்னன்னு கேட்டா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பதில் இருக்கும் சிலர் தனக்கு பிடிச்ச உறவு சொல்லுவாங்க சிலர் தனக்கு பிடிச்ச நகைகளை சொல்லுவாங்க சிலர் தனக்கு வழங்கப்பட்ட பரிசுகளை சொல்லுவாங்க ஆனா எல்லோருக்கும் பொதுவான ஒரு விலைமதி பொருள் அப்படின்னு சொன்னா எல்லோருடைய மனசுலயும் அந்த மழையை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன் அந்த மழை எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா கடந்த எல்லா தலைமுறைகளை விட நம்முடைய தலைமுறையினர் மழையை பற்றிய அருமை மிக நன்றாகவே உணர்ந்திருக்கும் ஏனென்றால் நாம் தான் கடந்த சில ஆண்டுகளாக மிக கடுமையான வறட்சிக்கு ஆட்பட்டும் உணவு உடை இருப்பிடும் என்று மூன்று அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றன இந்த மூன்று தேவைகளையும் நிறைவு செய்ய மழையால் மட்டுமே முடியும் மழை இருந்தால்தான் இந்த மூன்றையுமே உருவாக்க முடியும் அல்லது உற்பத்தி செய்ய முடியும் ஆகையினால் மழை என்பது இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய கோடிக்கணக்கான உயிரினங்களும் உயிர் வாழ முடியாத சூழ்நிலைக்கு ஆட்படும் அதே போல மழை வராமல் இருந்துவிட்டால் ஒரு ஐந்து ஆண்டுகள் இந்த பூமிக்கு மழையே இல்லை என்று கற்பனை செய்து கொண்டால் இந்த பூமியை நினைத்து பாருங்களேன் இந்த பூமியினுடைய நிலை உண்மையிலேயே நம்மளுடைய சிந்தனைக்கே ஆட்படாது அவ்வளவு மோசமான சூழ்நிலையாக மனிதர்களோ உயிரினங்களோ வாழத்தக்கது என்று சொல்ல முடியாத அளவிற்கு மாறிவிடும் ஆகையினால் மழையினுடைய அருமையை நாம் உணர வேண்டும் மழையை நம் முன்னோர்கள் அமிழ்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அமிழ்தத்தை பெற தேவர்கள் எவ்வளவு போராடினார்கள் என்று தெரியும் ாலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அமிர்தத்தை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்பதால் வள்ளுவரும் ஆண்டுகளுக்கு முன்பே மழையின் மழையினுடைய சிறப்பையே சொல்ல முனைந்தார் தன்னுடைய குரலில் மிக அழகாக இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் தேவையான உணவை உற்பத்தி செய்ய பயன்படும் மழை தொடர்ந்து பொ பொவதகம் வாழ்கிறது அதனால்தான் மழையினை அமழ்தோம் என்று மிக தெளிவாக குறைத்திருக்கிறார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினொன்று வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று பார்த்து இன்றைய நாள் இனிய நாளாக ஆகட்டும்